ஒரு மனிதர் நபி சொல்லாஹும் அலிஹிஸ்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே இன்னார் தொழுகை நடத்தும் போது தொழுகையை எங்களுக்கு போவதால் என்னால் பெரும்பாலும் கூட்டு தொழுகையை பெறவே முடிவதில்லை என்று கூறினார் இதை கேட்ட நபி சொல்லாஹும் அலிஹல்ல உரையாற்றலானார்கள் அவர்கள் தமது உரையில் அன்றைய தினம் கடுமையாக கோபப்பட்டது போல் கோபப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை அவ்வுரையில் மக்களே நீங்கள் நிச்சயமாகவே வெறுப்பு கொள்ளும்படியே நடந்து கொள்கிறீர்கள் எவர் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் அவர் தொழுகையை இலகுவாக்கட்டும் ஏனெனில் தொழ வந்தவர்களில் நோயாளிகள் நலிவுற்றவர்கள் தேவையோடையவர்கள் எல்லாம் நிச்சயமாக இருப்பார்கள் என நபி செல்லம் வாங்க செல்லம் அவர்கள் கூறினார்கள்